الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد ابن عبد الله اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وصلي عليه اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَعَدَ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنكُمْ وَعَمِلُوا الصَّالِحَاتِ لَيَسْتَخْلِفَنَّهُمْ فِي الْأَرْضِ كَمَا اسْتَخْلَفَ الَّذِينَ مِن قَبْلِهِمْ وَلَيُمَكِّنَنَّ لَهُمْ دِينَهُمُ الَّذِي ارْتَضَى لَهُمْ وَلَيُبَدِّلَنَّهُم مِّن بَعْدِ خَوْفِهِمْ أَمْنًا يَعْبُدُونَنِي لَا يُشْرِكُونَ بِي شَيْئًا وَمَن كَفَرَ بَعْدَ ذَلِكَ فَأُولَٰئِكَ هُمُ الْفَاسِقُونَ صَدَقَ اللَّهُ الْعَلِيُّ الْعَظِيمُ இரண்யத்துக்கும் மரியாதைக்கு முரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹாக்கு சுபானஹூ தானா நம் அனைவருடைய இந்த வகுப்பையும் பொருந்திக்கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹாக்கு சுஹானகு தானா இந்த ஆயத்தின் ஊடாக சில நன்மாராயங்களை எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறான் இந்த ஆயத்தினுடைய ஆரம்ப பகுதியை நாங்கள் சென்ற வாரம் பேசினோம் கதைத்தோம் அதை பற்றி படித்திருக்கிறோம் அல்லாஹ் சுபானஹூத்தாலா இங்கே குறிப்பிடுகிறான் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹா குபானு தாலா இந்த பூமியின் அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுப்பதாக அல்லாஹ் வாக்களித்து விட்டு இது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் இப்படித்தான் நாங்கள் பூமியுடைய ஹிதாபத்தை கொடுத்திருக்கிறோம் ஆரம்பத்தில் பலகீனமானவர்களாகவும் ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாதவர்களாகவும் இருந்தார்கள் ஆனால் எங்களுடைய கட்டளைகளை எங்களுடைய புத்திமதிகளை அவர்கள் ஏற்று நடந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த பூமியினுடைய ஹிராகத்தையும் ஆட்சியையும் அதிகாரத்தையும் நாங்கள் எங்களுடைய இறைநேசர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை அல்லாஹ் சுஹானுகு இங்கே தெளிவுபடுத்துகிறான் இந்த விடயங்களை குரானுடைய பல ஆயத்துகளில் அல்லாஹ் சுபானுகு எப்படி முசாரிஹி சலாத்துஸ்லாம் அவர்களுடைய கூட்டத்துக்கு அவர்களுடைய சமூகத்துக்கு ஃபிரானுடைய மாளிகைகளையும் ஃபிரானுடைய ஆட்சிவிடத்தையும் எப்படி அல்லாஹ் அனந்த ரச்சத்தாக கொடுத்தானோ இதை பற்றியெல்லாம் குரானின் அல்லாஹ் சுஹானு தல்லா எங்களுக்கு சொல்லி இருக்கிறான் எனவே அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹுவை கொண்டு விசுவாசம் கொண்ட ஈமான் கொண்டு சாலேகான அமல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் வாக்களிக்குகிறான் திடனாக திடகாத்திரமாக உண்மையாகவே இந்த பூமியினுடைய கிலாபத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்து விடுவான் இந்த பூமியினுடைய ஹிலாபத்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த பூமியை நீங்கள் நிர்வகிப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதி இங்கே வாக்களிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே இப்பொழுது ஹிலாபத்தின் மீது நாங்கள் கவனம் செலுத்துவதை விடவும் எங்களுடைய ஈமானின் மீதும் சாலையான அமலின் மீதும் நாங்கள் கவனம் செலுத்துவது மிக பொருத்தமானதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் அது வாக்களிக்கப்பட்ட விதை நிச்சயமாக அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான் அது அல்லாஹுடைய பொறுப்பு நிறுத்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் வாக்கு மீறாதவன் அல்லாஹ் வாக்கை நிறைவேற்றித்தான் தீருவான் அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டு விட்டதோ அவைகள் நிச்சயமாக நடந்தே தீரும் அதை நடத்தாட்டி வைப்பது அல்லாஹுடைய கடமை இன் அல்லாஹ் அல்லாஹ் எதை வாக்களித்து விட்டானோ அந்த வாக்கை அவன் மீறாதவன் அந்த வாக்கை அவன் நிறைவேற்றக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய கருத்தை எல்லாம் குரான் எங்களுக்கு மிக தெரிவாக சுட்டிக்காட்டுகிறது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹுடைய வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்றுவான் ஆனால் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்வது தான் எங்களுடைய கடமை அதுதான் ஈமானும் சாலிஹானாமலும் அல்லாஹுவை கொண்டுள்ள பரிபூர்ணமான விசுவாசம் அதிரத் ரசூல்லாஹி சல்லாஹோ அலிவசெல்லமுடிய ரிசாலத்தின் மீதும் ஏனைய நபிமானர்களுடைய நவித்துவத்தின் மீதும் எங்களுக்கு இருக்க வேண்டிய பரிபூர்ணமான விசுவாசம் இதே போன்று மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையின் மீதுள்ள பரிபூர்ணமான விசுவாசம் இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே ஈமானம் சாலிஹான அமலும் சென்ற வாரம் சாலிஹான அமலை பற்றி நாங்கள் கதைத்தோம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அத்துணை அத்துணை சந்தர்ப்பங்களையும் அவன் சாலிஹான அமலாக ஆக்கிக்கொள்ள முடியும் சாலையான அலாக மாற்ற முடியும் அதற்குரிய ஒரே ஒரு வழி ஹஜரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிசல்லாம் அவர்கள் அந்தந்த கட்டங்களை எப்படி செய்யும்படியாக எங்களுக்கு செய்து காட்டினார்களோ அல்லது செய்யும்படி செய்து கொள்ளும்படியாக புத்திமதி சொன்னார்களோ அதற்கு அந்த சந்தர்ப்ப சூழல்களை நாங்கள் ஆக்கிக்கொள்வதின் காரணமாக அது வணக்க வழிபாடாக மாறிவிடுகிறது சாலையான அமலாக மாறிவிடுகிறது எப்பொழுது ஈமானம் சாலையான அமலும் பூர்த்தியாகுமோ அன்றைய அந்த சந்தர்ப்ப அல்லா சுலா இந்த பூமியினுடைய நிர்வாகத்தை எங்களுடைய மாத்திரமல்லும் திடனாக நிச்சயமாக நாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்து விடுவோம் அமைப்பாக்கி கொடுத்து விடுவோம் இதை தீடகம் அவர்களுடைய மார்க்கத்தை செயல்படுத்துவதை மார்க்கத்தின் பிரகாரம் நடப்பதை நாங்கள் அவர்களுக்கு தங்கீன் செய்து கொடுத்து விடுவோம் இடம்பாடாக்கி கொடுத்து விடுவோம் அல்லதி எப்படிப்பட்ட தீன் தெரியுமா அந்த தீன் எப்படிப்பட்ட மார்க்கம் அந்த மார்க்கம் அல்லதி இருத்தவாலகும் இந்த தீனை அல்லாஹ் அவர்களுக்கு பொருந்திக் அல்லா அவர்களிடமிருந்து ஒப்புக்கொள்வானோ எந்த தீனை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்றுக்கொண்டானோ அந்த தீனை இந்த பூமிக்கு மேல் எடுத்து நடப்பதற்குரிய சூழ்நிலைகளை அமைத்துக் கொடுப்பதும் எங்களுடைய பொறுப்பு என்று சொல்லி அல்லா சொல்லி இருக்கிறான் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த விடயத்தை மிக ஆழமாக மிக கவனமாகவும் மிக முக்கியமாகவும் நாங்கள் இந்த விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் சங்கீன் இந்த பூமியில் அல்லா சுபான அவனுடைய தீனை எந்த தீனை எங்களுக்கு அவன் பொருந்தி கொண்டானோ எந்த தீனை அவன் எங்களுக்கு ஏற்றுக்கொண்டானோ சுபஹான் அல்லாஹ் அந்த தீனை எடுத்து நடப்பதற்குரிய சந்தர்ப்பங்களை சூழலை சுற்றுச்சூழலை அமைத்து தருவது அல்லாஹுடைய கடமை நாங்கள் தொழுகையாளிகளாக மாறிவிட்டால் அல்லாஹ் சுபான தொழுகையாளிகளுக்கான பள்ளிவாசல்களை கட்டக்கூடிய சூழலை அல்லாஹ் உருவாக்கி தந்து விடுவான் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொன்றையும் முதலாவது செய்ய வேண்டும் நான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு நான் வரும் பொழுது திரகாத்திரம் கொள்ளும் பொழுது அதை முடிப்பதற்குரிய செய்வதற்கு ஒரு சூழலை அமைத்து தருவது உருவாக்கித் தருவது இது அல்லாவுடைய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே தன் கீழ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பூமியில் துணி இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தீனை அல்லாஹுடைய அல்லாஹுடைய மார்க்கத்தை அமுல்டுத்துவது நிலைநாட்டுவது அதை எங்களுக்கு அல்ல ஆக்கி தந்துடுவார் லேசாக்கி தந்துடுவார் தன்கீன் சுபஹான் அல்லா அன்புக்குரிய சகோதரர்களே தங்கீன் என்ற வார்த்தை குரானில் பல இடங்களில் வந்திருக்கிறது பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் சுபான் தன்கீனை பற்றி பேசுகிறான் தன்கீன் என்று சொன்னால் நாங்கள் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துடுவோம் உருவாக்கி கொடுத்திருவோம் அனைத்தையும் எதிர்ப்புரிய சீராக்கி விடுவோம் என்ற கருத்தெல்லாம் அதற்கு வரும் அல்லா சுஹான் சுரத்துடைய ஒரு ஆயத்தில் عند ذي النورين يسالونك عن القرنين يسالونك عن القرنين حضره ذي القرنين عليه الصلاه والسلام اورغلی پتی قران اللہ صلی اللہ علیہ وسلم بولغران ان مكنناه له في الارض ڈانگل اورکے இந்த பூமியை வசப்படுத்தி கொடுத்து விட்டோம் سبحان الله சூரியன் உதிக்கூடிய பார்த்தார் சூரியன் மறையக்கூடிய பார்த்தார் அங்குள்ள மக்களையும் பார்த்தார் இங்குள்ள மக்களையும் பார்த்தார் சொல்லுகிறான் நாங்கள் இந்த பூமையை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் அவர்களுக்கு நாங்கள் இதை இதை இதை தங்கீனு அல்லாஹ் இதை இதை வசதி வசப்படுத்தி கொடுத்து விட்டான் என்ற கருத்தை சொல்லுவது போன்று குரானில் சுரா யூசுலாம் சொல்லுகிறான் ரெண்டு இடங்களில் யூசுப் அலஹி சலாத்துலாம் அவர்களுக்கும் இந்த பூமியை நாங்கள் வசப்படுத்தி கொடுத்தோம் இந்த பூமியை நாங்கள் அளவுபடுத்தி நாங்கள் லேசாக்கி கொடுத்து விட்டோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய சகோதரர்கள் நெருக்கினார்கள் தன்னுடைய சகோதரர்கள் நினைத்தார்கள் யூசுப் அலை யூசுஃபை நாங்கள் முடித்து விட வேண்டும் அவர்களை இல்லாமல் விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தில் தான் அவர்கள் கொண்டு போய் கிணத்தில போட்டார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இன்று உலகத்தில் நடப்பது இதுதான் அன்று ஒரு யூசுஃபுக்கு குழி வெட்டினார்கள் என்று உலகத்தில் வாழக்கூடியவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் இஸ்லாத்துக்கே குழி இஸ்லாத்தை அடக்க அடக்குவதற்காக வேண்டி உலகத்தில் இஸ்லாம் இல்லாமல் உலகத்தை நாங்கள் கட்டி எழுப்புவோம் அதற்காக வேண்டி புத்தகங்கள் அதற்காக வேண்டி மாநாடுகள் கூடப்படுகிறது அதற்காக வேண்டிய சதித்திட்டங்கள் செய்யப்படுகிறது அதற்காக வேண்டி ஏராளமான அன்புக்குரிய சகோதரர்களே பொய்ப் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு அல்லா சுபான அலஹி சலாத்துஸ்லாம் அவர்களை அவருடைய சகோதரர்கள் கொண்டு போய் கிணத்துக்குள்ளே தள்ளிவிட்டு வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான் கதாலி கண்ணி யூசுப் நாங்கள் அப்படித்தான் இந்த யூசுஃபுக்கு நாங்கள் இந்த பூமியை வசப்படுத்தி கொடுத்து விட்டோம் சுபஹான் கிணத்துக்குள் இருந்த யூசுஃபை யாரோ ஒருவர் எடுத்து எங்கோ அவர் கொண்டு போய் பசாரில் விற்றுவிட்டார் விற்றுவிட்டார் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த யூசுஃபை கிணத்துக்குள்ளிருந்து யூசுஃபை தூக்கி நாங்கள் அரண்மனையில் வாழ அவர் இப்பொழுது அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் அப்படித்தான் அவருக்கு இந்த பூமியை நாங்கள் வசப்படுத்தி கொடுத்தோம் ஒலி நோய் அல்லி மகோமின் அந்த வீட்டுக்குள் கொண்டு அவர் கனவுக்குரிய தாற்பரியங்களை படிக்கிறார் பொருளாதாரத்தினுடைய நுட்பங்களை படிக்கிறார் சுபஹான சொல்லிவிட்டு சொல்லுகிறான் ஒன்றை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் ஒன்றை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் அல்லாஹ் அவனுடைய கருணத்தில் எப்பயுள் எப்பொழுதுமே மிகைக்கக்கூடியவன் எப்பொழுதுமே மிகைக்கக்கூடியவன் நீங்கள் செய்யக்கூடிய சதிகளை அல்லாஹ் சுபான இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு வழியாக ஆக்கி வைத்து விடுவான் இது அல்லாஹுடைய ஒரு அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்க சூழ்ச்சி செய்வீங்களா நானும் சூழ்ச்சி செய்வேன் ஆனால் என்னுடைய சூழ்ச்சியினால் உங்களுக்கு நலவுதான் கிடைக்கும் அல்லா சொல்ல இல்ல நான் விட பெரிய சூழ்ச்சிக்காரன் என்று சொல்லாமல் அல்லாஹ் சொல்லுகிறான் நான் உன்ன விட பெரிய சூழ்ச்சி செய்யக்கூடியவன் தான் ஆனால் என்னுடைய சூழ்ச்சியும் உனக்கு நலவாகத்தான் இருக்கும் உமர் ரவி அல்லாஹு அவர்கள் அவர்களை கொலை செய்து வேண்டும் அவர்களை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் அவர்களுடைய பூ உடலை அவர்களுடைய உடம்பை நாங்கள் அடக்கி அடக்கம் செய்துவிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கங்கணம் கட்டிய நிலையில் நூறு ஒட்டகங்களுக்கு ஆசைப்பட்டவர்களாக வீட்டை விட்டு வாளை உழுவிக்கொண்டு வெளியாகிறார் சுபகானந்தா அனைவருக்கும் தெரிந்தவுடையும் அனைவருக்கும் தெரிந்தவுடையும் உமர் அல்லாஹூ தாலானு நூறு ஒட்டகத்துக்கு ஆசைப்பட்டு நான் நாளைய தினம் நூறு ஒட்டகங்களுக்கு சொந்தக்காரனாக போகிறேன் முகமது சல் அல்லாஹூ அலி செலுடைய தலையை கொண்டு வந்து வைக்குகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் வீட்டை விட்டு வெளிக்கிளம்பிப் போகிறார் அவர் சூழ்ச்சி செய்யப் போகிறார் அல்லா சொல்லுகிறான் நாங்களும் அவருக்கு ஒரு சூழ்ச்சி செய்தோம் எப்படிப்பட்ட சூழ்ச்சி அவர் போற வழியில் நாங்கள் ஒருவரை அவருக்கு சந்திக்க செய்து விட்டோம் இரண்டு பேருக்கு வரையில் ஒரு சம்பாசனை நடக்கிறது அந்த கவனம் வேறொரு பக்கமாக திரும்புகிறது வேறொரு திசையின் பக்கமாக போகிறது அந்த திசை எந்த பக்கமாக போனது தன்னுடைய குடும்பத்தின் பக்கமாக திரும்பி போகிறார்கள் தன்னுடைய சகோதர சகோதரியும் சகோதரியின் கணவரும் வீட்டுக்குள்ளே முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே நடந்தது என்ன ில் மிகவும் அழகானவன் அவனுடைய சூழ்ச்சியில் நீங்கள் நல்லதை கண்டுகொள்வீர்கள் அவனுடைய சூழ்ச்சி அவருடைய ஹிதாயத்துக்கு காரணமாக அமைந்து விட்டது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா சுபத்தானா தன் கீழ் பூமியை அழக வசப்படுத்தி கொடுத்து விடுவான் யூசுப் அலேத்துக்கு அல்லா வசப்படுத்தி கொடுத்தான் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அவனுடைய கருமத்தில் அல்லாஹ் எப்பொழுதும் மிகக்கூடியவன் ஆனாலும் கூட இதனை அநேகமான மக்கள் புரிந்து மாட்டார்கள் விளங்கிக் மாட்டார்கள் ஆனால் விளங்கும் அவர்கள் சொணங்கித்தான் விளங்குவார்கள் சொணங்கித்தான் விளங்குவார்கள் இதை சொல்லிவிட்டு இன்னும் ஒரு யூசுப் அலஹி சலாத்து வலாம் சிறைவாசம் அனுபவித்து சிறைக்குள்ளே வாழ்ந்துவிட்டு கனவுக்கு ஒரு தாப்பரியம் சொன்னதுக்குப் பிறகு தன்னை நிரூபதாரியாக ஆக்கிக்கொண்டு சும்மா வெளிய வர இல்லை அவர் சும்ம வெளிய வர இல்ல சிறைக்குள்ள போனார் ஒரு பழி சுமத்தப்பட்டு என்ன பழி இப்படித்தான் இவர் நாடினார் விவச்சாரம் செய்ய முனைந்தார் என்று சொல்லி கட்டப்பட்ட நிலையில் தான் யூசுப் அலேஹி அவர்களை சிறைக்குள்ளே தள்ளினார்கள் சிறைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அரசன் கண்ட ஒரு கனவுக்கு ஹஜரத் யூசுப் அலேஹி சலாத்துஸ்லாமர்களின் மூலமாக மட்டும்தான் அந்த யம் சொல்ல அந்த முடிந்ததுலாத்துக்கு தாப்பரியம் சொன்ன சந்தர்ப்பத்தில் அரசர் வேண்டிக் கொள்கிறார் அந்த யூசுஃபை அழைத்து வரும்படியாக இந்த சந்தர்ப்பத்தில் யூசுப் அலகே சலாத்து அவசரப்படவில்லை அந்த இடத்திலும் நிதானத்தை இழக்கவில்லை என்னை அழைப்பவர் அரசன் அல்லவா என்னை அழைப்பவர் நாட்டினுடைய ராஜாவல்லவா நான் இருக்கக்கூடிய நிலையொரு சிறை கைதி அல்லவா அழைத்தால் போகத்தானே வேண்டும் என்று சொல்லி அவசரப்படாமல் நிதானத்தை கையாண்டார்கள் அந்த இடத்தில் அவசரத்தை கைவிட்டு நிதானமான ஒரு போக்கை கடைபிடித்து சொன்னார்கள் அரசனுடைய அழைப்புக்கு நிச்சயமாக நான் பதில் சொல்லுவேன் முன்னால் எனக்கு ஒரு விடயத்தை நான் கிளியர் பண்ணிக் கொள்ள முன்னால் ஒரு முக்கியமான விடயத்தை நான் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதாக விரும்புகிறேன் நான் சிறைக்குள்ளே தள்ளப்பட்டு விட்டேன் அரசிடத்தில் போய் கேளுங்கள் நான் என்னை கண்டு அந்த பெண்கள் கையை வெட்டி அந்த சந்தர்ப்பத்தில் தானே எனக்கு முடிவு செய்யப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் தானே எனக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது நான் சிறை வாசம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் கிளியர் பண்ண சொல்லுங்கோ என்று சொல்லி யூசுப் அலகி சலாத்து ஒரு வேண்டுகோள் விட்ட சந்தர்ப்பத்தில் அரசர் தான் கேட்கிறார் அந்த பெண்களை பார்த்து நீங்கள் சொன்னது என்ன நடந்தது என்ன என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் இப்பதான் உண்மை வெளியாகிவிட்டது அந்த பெண் ஏற்றுக்கொள்கிறால் நான் தான் யூசுஃபை பாவத்தின் பக்கமாக அழைத்தேன் அது நிரூபிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் யூசுஃப் அலேஹி சலாத்து இஸ்லாம் அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வந்தார்கள் இதில் பேசுவதற்கு ஏராளமான கருத்துக்கள் இருக்கிறது ஆனால் அதற்குரிய நேரம் இது இல்லை எனவே அன்புக்குரிய சகோதரர்களை யூசுப் அலேஹி வெளியே வந்ததுக்கு பிறகு அரசனுடன் சேர்ந்து சம்பாசனை செய்கிறார்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கான பொருளாதாரத்துக்கான பொருளாதாரத்தை பற்றி கலந்துரையாடப்படுகிறது நாட்டினுடைய பொருளாதாரத்தை எப்படி கட்டிக்காக்க வேண்டும் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் யூசுப் அலேஹி சலாத்துக்கு அரசனாகவே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் நான் உங்களை ஒரு பெரிய ஒரு பதவியில் அமர்த்தப் போகிறேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் யூசுப் அலேஹி சொலாத் தமிழ் சொன்னார்கள் எனக்கு ஒரு பொறுப்பை நீங்கள் தருவதாக இருந்தால் என்னை ஒரு பணி பணியில் அமர்த்துவதாக இருந்தால் எனக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை என்னுடைய கையில் தாருங்கள் என்னை நிதியமைச்சர் மா சரிவர செய்துன்லை கேட்டுக்கூடிய கருத்தை குரான் எங்களுக்கு சுட்டிக்காட்டு சொல்லிவிட்டு பலம கல்லமகு ரெண்டு பேரும் ஒருவொரு கொடையில் பேசியதற்கு பிறகு கால அந்த அரசர் சொல்லுகிறார் நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு என்று எங்களுக்கு மத்தியில் ஒரு மக்கீன் அதாவது இடம்பாடாகி கொடுக்கப்பட்ட ஒருவராக ஆகிவிட்டீர்கள் நாங்கள் உங்களுக்கு இதை வசப்படுத்தி உருவாக்கி தந்துவிட்டோம் நாங்களும் நீங்கள் எங்களுக்கு நம்பிக்கை கூறியவராக இருக்கிறீர்கள் உங்களுடைய புத்திமதிகளை நாங்கள் நம்புகிறோம் நம்பிக்கையும் பெற்றவராக இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை சொன்ன சந்தர்ப்பத்தில் யூசுப் அலேஹலாம் சொன்னார்கள் அப்படி ஒரு பொறுப்பை நீங்கள் எனக்கு தருவதாக இருந்தால் எனக்கு ஒரு தங்கீன் செய்து தருவதாக இருந்தால் அல்லது இந்த பூமியினுடைய பொக்கிசங்களுக்கு நெருக்கு என்னை ஒரு அமைச்சராக விதிப்பொறுப்பை என்னுடைய கையில் தாருங்கள் என்னிடத்தில் பாதுகாக்கக்கூடியவன் சுவகானம் வாபுக்குரிய சகோதரர்களே யூசுப் அலே சொன்னார்கள் உங்களுடைய மனைவியினுடைய கற்பை பாதுகாத்தது போன்று இந்த செல்வத்தையும் பாதுகாத்து தருவேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே யூசுப் அலேசலாம் சொல்லுறார்கள் பாதுகாக்கக்கூடியவன் அன்று நாசப்படுத்துவதாக இருந்தால் உங்களுடைய கற்பை நான் நாசப்படுத்தியிருக்க வேண்டும் அன்று நாசப்படுத்துவதாக இருந்தால் உங்களுக்கு ஒரு துரோகம் செய்வதாக இருந்தால் உங்களுடைய மனைவினுடைய விடயத்தில் நான் துரோகம் செய்திருக்க வேண்டும் அப்படி செய்ய மாட்டேன் ஹபீதுன் நான் பாதுகாக்கக்கூடியவன் அலீமுன் இதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிவும் எனக்கு இருக்கிறது ஒரு பொறுப்பை எடுக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த ரெண்டு சிபாத்தும் இருக்க வேண்டும் பொறுப்புக்கு வருவது ரொம்ப லேசி ஒரு பொறுப்பில் அமைச்சராக அல்லது பிரதி அமைச்சராக அல்லது ஒரு பள்ளிக்கு நிர்வாகியாக அல்லது ஒரு ஆசானாக ஒரு பாடசாலையின் அதிபராக வருவது லேசி சுஹான இன்றைக்கு அரசியல் பலமிருந்தால் எதையும் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய பொறுப்பு தகமைகள் மாறிவிட்டது சுஹான அல்லா எத்தனை அமைச்சர் இருக்கிறார்கள் எத்தனை பிரதி அமைச்சர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியுமா அவர்களுக்கு உரையான தெரியுமா இவைகளை பற்றி எல்லாம் பேசுவதாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே கவலை நிறைந்து உள்ளத்துடன் பேச வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் உண்மையிலேயே பெரும்பான்மை சமூகத்தினுடைய அரசியலை பற்றி நான் பேச வரவில்லை எங்களுடைய சமூகத்தினுடைய அரசியலை பற்றி பேசுகிறேன் நாட்டில் இருக்கக்கூடிய சமகாலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அமைச்சர்களை பற்றி பேசுகிறேன் அல்லாஹ் சுலஹான யூசுப் அலஹி சலாத்து ஒரு ஆட்சியை பொறுப்படுப்பதற்கு முன்னால் ஆட்சிக்கு அந்த அந்த அந்த தக அந்த பொறுப்பை கைய சுமப்பதற்கு முன்னால் சொன்னார்கள் ஹஃபீது நான் பாதுகாக்கக்கூடியவன் நான் துரோகம் செய்ய மாட்டேன் அல்லாஹுடைய கட்டளைகளை பாதுகாத்திருக்கிறேன் உங்களுடைய மனைவினுடைய கற்பை பாதுகாத்திருக்கிறேன் உங்களுக்கு துரோகம் செய்யாமல் அதை பாதுகாத்து வைத்திருந்தேன் அலீமுன் இதை எப்படி பாதுகாக்க வேண்டும் அரபியில் ஒரு கதை சொல்லுவார்கள் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரஹமத்து செய்வானாக அலிம கதர் நப்சி நான் யார் என்று சொல்லி அவனுக்கு விளங்கிவிட்டதே அவனுக்கு அல்லா ரஹத்து செய்வானா எனக்கு இந்த பொறுப்பை எடுக்கலாமா இந்த பொறுப்பை எடுத்து செய்யக்கூடிய தகமை என்னிடத்தில் இருக்கிறதா இதை பற்றிய அறிவு எனக்கு எதுவும் இருக்கிறதா சுபானந்தா அப்படிப்பட்ட அறிவு இருந்து அப்படிப்பட்ட ஒரு தகமை எனக்கு இருக்கிறது என்று தெரிந்து போய் ஒரு பொறுப்பை எடுத்தால் அல்லாஹ் சுஹான கொடுக்கப்பட்டால் அந்த பொறுப்பை பாரமடுத்தவருக்கு அல்லா உதவி செய்வான் என்பது நபீனுடைய அதீசாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே தன் அதற்கு பிறகு நாட்டினுடைய நிதியமைச்சராக மாறிவிட்டார்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தை அல்லா சுபானுடைய கையில் கொடுத்து விட்டான் சிறையில் வாழ்ந்த அதற்கு முன்னால் கிணத்தில் வாழ்ந்த யூசுஃப் அதற்கு பிறகு தெருவில் போட்டு விற்கப்பட்ட யூசுஃப் அலைகு சலாத்து வசலாம் அரசராக அசீசாக மாறி நாட்டை நிர்வகிக்கக்கூடிய நிதியமைச்சராக மாறி அல்லா சுலா அந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்ததுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான் கதாளிக்க மக்க நாங்கள் இப்படித்தான் அவருக்கு அந்த யூசுஃபுக்கு இந்த பூமியை நாங்கள் இந்த பூமியை யூசுஃபுக்கு விரும்பியவாறு வசப்படுத்தி கொடுத்தோம் وكذلك مكننا ليوسف في الأرض يتبوع منها حيث يشاء نصيب برحمتنا من نشاء ولا نضيع اجر المحسنين سبحان الله அன்புக்றிய சகோதரளே பூமியை வசපත්ติ குடுத்தார் یوسف علیہ السلام அவர்கற்க الله இந்த பூமியை வசපත්ติ கொடுத்தாங்க இதையே pondered தான் குர்ஆனில் பின்னும் பல இடங்களில் பலாயத்துகளின் தங்கிய பூமியை الله வசපත්ติ கொடுத்தார் எந்த தீனை அல்லா சுபகான எங்களுக்கு பொருந்தி கொண்டானோ அந்த தீனின் படி நடப்பதை அல்லாஹ் எங்களுக்கு லேசாக்கி விடுவான் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் ஒரு 15 இருபது வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிலைமைகளையும் இப்பொழுது உள்ள நிலைமைகளையும் நாங்கள் குஞ்சம் யோசித்து பார்ப்போம் இந்த நாட்டில் பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் இல்லாத அளவுக்கு இருந்ததை விடவும் ஒன்றை இடம்பாடாக்கி தந்திருக்கிறார் நாங்கள் சிறுபான்மையான சமூகமாக இருந்தாலும் கூட எங்களுக்கு அல்லாஹ் இந்த நாட்டில் எந்த ஒரு சட்டத்தையும் செய்ய முடியாது என்று சொல்லி யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஒரு சட்ட இந்த நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது சட்டில் இப்படித்தான் முவரையில் அவருடைய தனியார் சட்டம் என்று சொல்லி ஒரு சட்டம் இந்த நாட்டில் மட்டுமல்ல இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் மட்டுமல்ல பெரும் சிறுபான்மையாக வாழக்கூடிய அநேகமான நாடுகளில் இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த சட்டங்கள் எல்லாம் இந்த இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கு பிறகுதான் இது அமுழுக்கு வந்த சட்டம் என்று நினைக்க கூடாது வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆளக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே சொல்லியிருக்கிறேன் இந்த நாட்டினுடைய கன்ஸ்டிடியூஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒராம் ஆண்டு அதாவது நாற்பத்தி எட்டுகளில் தான் நாற்பத்தி எட்டில் தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தேவையானிப்பானுக்குரிய வசப்படுத்திக் கொடுத்துடுவேன் எங்கு போனாலும் உலகத்தில் எந்த முடுக்களுக்கு போனாலும் சரி அசானுடைய சத்தம் கேட்கத்தான் செய்கிறது செய்கிறது பள்ளி வாயில்கள் இல்லாத ஊறுகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் பள்ளி வாயில்களை அல்லா உருவாக்கி வங்கி எடுத்துக்கொண்டால் வட்டி என்பது ஹராம் வட்டி என்பது ஹராம் என்பது மட்டுமல்ல அந்த ஹராத்தை விட்டு நாங்கள் வெளியே வந்து விட்டால் அல்லாஹ் ஹலாலுக்குரிய ஏற்பாட்டை அல்லாஹ் செய்து தந்திருக்கிறான் இஸ்லாமிய வங்கித்துறை இதே போல காப்புறுதி ஹராம் கன்வென்ஷனல் பாரம்பரியமான இன்சூரன்ஸ் எங்களுக்கு அராமற்கப்பட்டிருக்கிறது அதில் இருக்கக்கூடிய குர்பாடுகள் அதில் ரிபா அதில் இருக்கக்கூடிய ஏமாத்தம் வரர் இவைகளை பற்றியெல்லாம் நாங்கள் பேசிடு பேச வேண்டும் அன்புக்குரிய சகோதரர் இதற்கு இஸ்லாம் காட்டித் அழகான மாற்று வழி என்ன இஸ்லாமிக் இஸ்லாமிக் தக்காவுல் அதாவது தகாவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் ஒரு முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய விளிம்பியங்களை பேணி அன்புக்குரிய சகோதரி அமைக்கப்பட்டிருக்கிறது ஒன்றை நாங்கள் விட்டு வெளியே வரும்பொழுது அல்லாஹ் அதற்குரிய தங்கியினை ஏற்படுத்தி தருவது அல்லாவுடைய பொறுப்பாக இந்த நாட்டில் நாங்கள் இன்னும் எத்தனையோ உடையங்களை சாதிக்க வேண்டியிருக்கிறது எத்தனையோ எங்களுக்காக அமைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு சொல்லும் பொழுது அது முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல இஸ்லாமிய பங்கி என்பது சொன்னவர்களுக்கு மாத்திரமல்ல இஸ்லாமிய காக்குறுதி என்பது களிமா சொன்னர்களுக்கு மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே அது மனித சமூகத்துக்குரியது மனித சமூகத்துக்குரியது இதே போன்று நாங்கள் மிக வினயமாக சொல்லுகிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த தீனை எந்த தீனை அல்லாஹ் உங்களுக்கு பொருந்தி اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي الله سبحانه وتعالى. "எந்த நி نعمتை உங்களுக்கு பூர்த்தி செய்து விட்டானோ அந்த نعمتை பத்தி الله சொல்லுகிறான். அதுதான் என்னால் உங்களுக்கு பூர்த்தி கொள்ளப்பட்ட மார்க்கம்." என்னால் உங்களுக்கு பொருந்திக்கொள்ளப்பட்ட மார்க்கம் அல்லா சொல்லுகிறான் இஸ்லாத்தை மார்க்கத்தை அவன் ஏற்றுக்கொள்ள போவதில்லை அல்லாஹிடத்தில் மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான் அது வேறொன்று இல்ல இஸ்லாம் என்றது தான் மார்க்கம் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது ஒரு குழப்பம் இருக்கிறது இஸ்லாத்துக்கு வயது ஆயிரத்தி வருடங்கள் தானே ஆனால் இஸ்லாத்துக்கு முன் எத்தனையோ மார்க்கம் இருந்திருக்கிறது பௌத்த மதத்தை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்து மதத்தை பொறுத்தவரையில் இத்தனை ஆண்டு பழமை வாய்ந்தது என்று சொல்லி எல்லா மக்கள் சொல்லுகிறார்கள் இஸ்லாம் முகமது சல்லாஹோ அலி வசல்லம் அவர்களிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் தானே என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு எங்களுக்கு இருக்கலாம் அதற்கு தவறான முன்பிந்திக்கு வயது என்று அன்றையிலிருந்து இஸ்லாம் தான் இந்த பூமிக்கு மேல மார்க்கம் ஒரு மார்க்கம் ஒரு மார்க்கத்தை பற்றி கேள்வி என்னை நீ ஒரு முஸ்லீமாக மௌத்தாக்கி விடுவாய் என்னை நீ ஒரு முஸ்லீமாக மௌத்தாக்கி விடுவாய் ஆதி காலத்தில் வந்த நபிமார்கள் நபி நான் உங்கள்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்க இல்லை என்னுடைய பணி எத்திவைப்பது மட்டும்தான் தவல்லை புறக்கணிக்கிறீங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா fama saltu kum min ajr ongolte endoru kelviyum nan kek endoru ajrayam kooliyum nan kekalla in ajri illa ala allah என்னுடைய கூலி என்னுடைய வேலைக்குரிய கூலிய அல்லாஹ் நிச்சயமாக எனக்கு தருவான் நான் ஏவப்பட்டதெல்லாம் நான் ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் என்னை பணித்திருக்கிறான் இது யாரு சொல்றாங்க இரண்டாவது திருவசனத்திலாம் இப்படி சுட்டி காட்டுகிறான் அகூணமினால் முஸ்லிமீன் நான் ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன் இது யாருக்கு முன்னால இப்ராஹிம் அலேஹி சலாத்து அசலாம் அலித்து ஈசா அலிஹி சலாத்து மரியாத்துடைய மகன் ஜீசஸ் அல்லாஹல்ல அருள் புரிவானாக அல்லாஹ் அல்லாஹுடைய சொல்லுவான சொல்றாங்க அவருடைய கூட்டத்திலிருந்து நிராகரிப்பை உணர்ந்த சந்தர்ப்பத்தில் உங்கள யாரு வாப்பா அல்லாவுடைய உதவி செய்ய போறீங்க காலல் அவர்களோடு இருந்த அந்த தோழர்கள் அந்த அந்த அந்த அந்த உற்ற நண்பர்கள் சொன்னார்கள் நாங்கள் அல்லாஹுடைய தீனுக்கு உதவி செய்ய போகிறோம் ஆம் அண்ணா வில்லா அல்லாஹாவை கொண்டு மட்டும் ஈமான் கொண்டிருக்கிறோம் நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் நாங்கள் முஸ்லீம் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சலாத்து அவர்களை தங்களுடைய சாஹிதாக்கி வைத்தார்கள் இம்ரானுடைய ஐம்பத்தி இரண்டாவது சுட்டி காட்டுகிறான் இதே போன்று முசாலிஹி சலாத் அந்த கூட்டம் அவர்கள் ஒரு கம்பை தூக்கி போட்டார்கள் பாம்பாக மாறிவிட்டது அப்பொழுது அங்கு உள்ள மக்கள் சொன்னார்கள் சூனியம் செய்து விட்டா என்பதாக சூனியக்காரர்கள் அனைவரும் உண்டு திரட்டப்பட்டார்கள் ஒன்று திரட்டப்பட்டார்கள் ஒன்று திரட்டப்பட்டு சொன்னார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் பாம்பாக மாற இல்ல அது பாம்பு நடமாடுவது போல ஊசலால் ஆரம்பித்தது அப்படியே நடுங்கி கொண்டிருக்கிறது தடவாடி கொண்டிருக்கிறது அப்பதான் முசா அலஹி தண்ட கம்ப தூக்கி போட்டாங்க தண்ட கையில் உள்ள தூக்கி போட்டாங்க அது பாம்பாக மாறிச்சது மற்ற எல்லா பாம்புகளையும் அப்படியே விடுங்கி விட்டது இப்ப அவர்கள் அனைவரும் களிமா சொல்லி விட்டார்கள் اصلاح تيت கொண்டு விட்டார்கள் சூனியக்காரர்கள் सुभान अल्लाह farao னுடைய பக்கத்தால வந்த சூனியக்காரர்களுக்கு உண்மை புலந்து விட்டதே அப்பொழுது தான் farao சொல்லுகிறான் அவர்களை பார்த்து கத்தி அன்ன ஐதியaikum வர்ஜுலaikum மின் खिलाफ ثم لاعصலபனكم اجمعين قالوا <سؤال> انا الى ربنا منقلبون وما تنقم منا الا ان امننا بايات ربنا لما جاءتنا ربنا افرغ علينا صبرا وتوفنا مسلمين அந்த சந்தர்ப்பத்தில் யா எங்களே முஸ்லீம்களாக மௌத்தமாக்கி விடுவாயாக அன்புக்குரிய இஸ்லாமியர்களே இஸ்லாத்துக்கு வயது ஆயிரத்தி நானூறு அல்ல மூசாலிஹி சலாத்து ஜூசத்துக்கு முன்னாலேயே நூஹர் அஸ்லாம் காலத்திலேயே இஸ்லாத்தின் பக்கமாக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் ஒரு முஸ்லீம் என்று தான் குரான் சொல்லுகிறது இஸ்லாம் அவர்களும் தன்னை அறிமுகப்படுத்தினார்கள் இதே போன்று தான் சொன்னார்கள் எங்களை முஸ்லீம்களாக மரணிக்க செய்வாயாக நாங்கள் முஸ்லீம்களாக மரணிக்க விரும்புகிறோம் நாங்கள் முஸ்லீம்களாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தை மிக தெளிவாக சுட்டிக்காட்டார்கள்லைமான் அழகிய கடிதம் அனுப்பினார்கள் பல்கீஸ் என்ற பெண்மணிக்கு கடிதம் அனுப்பினார்கள் நீஸ்லாத்துக்குள்ளவா இவைகள் எல்லாம் குரானுடைய சம்பவங்கள் குரான் குரான் பேசக்கூடிய கதைகள் அல்ல குரான் பேசக்கூடிய ஈமான் பாடங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் சுலைமான் அலைத்து வசலாம் அந்த கடிதத்தின் என்ன குறிப்பிட்டார்கள் இது சுலைமானிடமிருந்து போகக்கூடிய கடிதம் விஸ்மில்லாஹு ரஹ்மான கடிதத்தை ஆரம்பிக்கிறார்கள் அல்லா சொன்னாங்க எனக்கு மேல நிஞ்சி போக வேண்டாம் நீங்கள் முஸ்லீங்களாக என்னிடத்தில் வந்து சேர்ந்து விடுங்கள் பல்கைஸ் அனுப்பின கடிதமும் இஸ்லாத்துக்குள்ள வரும்படியாகத்தான் பல்கை அனுப்பப்பட்ட கடிதத்திலையும் அப்பொழுதுவளாக நிர்பந்தத்தின் பேரில் கடைசியாக வந்து சேர்ந்து விட்டாள் சுலைமானின் பக்கமாக வந்து சேர்ந்து விட்டால் சுலைமான் அலேஹி சொலாத்துடைய ஆட்சிக்கு கீழே வந்து சுலைமான் அலேஹி சொலாத்துடைய தாவாவை ஏற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தில் அந்த பெண் என்ற பெண் பக்கமாக கொடுத்த அல்லாஹ் சொல்லுகிறான் வலையுமக்கி நன்னக்கும் வலையுமக்கி நன்னலகும் தீனகம் அல்லது எந்த தீனை அல்லாஹ் அவர்களுக்கு பொருந்திக்கொண்டானோ அந்த தீன்படி நடப்பதை அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துடுவான் அமை ஆக்கி கொடுத்துடுவான் என்று சொல்லக்கூடிய கருத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் நிச்சயமாக நாங்கள் இந்த பூ உலகத்தில் மட்டுமல்ல உலகத்திலேயே அலம் துல்லா இந்த தீன்படி நடப்பதற்குரிய சூழலை அல்லாஹ் எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறான் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சுர ஹஜ்ஜுடைய ஆயத்தில் தன்கீனுக்குப் பிறகு தீனை அமுல்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருந்ததற்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான் தீன்படி நடப்பதற்கு சூழலை உருவாக்கித் தருவது என்னுடைய கடமை ஆனால் அதற்கு முந்தி நீங்கள் செய்ய வேண்டியது ஈமானுடைய மக்களாகவும் அமருடைய மக்களாகவும் நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் மூணாவது சொல்லுகிறான் திடனாக திடகாத்திரமாக நாங்கள் அவர்களுக்கு மாற்றிவிடுவோம் தப்தீல் செய்து விடுவோம் எதை மிம்பிம் அவருடைய பயத்துக்கு பிறகு அம் நா அச்சம் தீர்ந்தொரு வாழ்க்கையை பயம் ஏற்பட்டு விடுகிறது அல்லாவின் மனித நேயத்தின் மூலமாக சுபகானமாக எப்பொழுது அல்லாவின் பக்கமாக நாங்கள் திரும்புவோமோ அல்லா சொல்லுகிறான் ஈவான் கொண்ட நிலையில் சாலிஹான அமலும் நீங்க செய்வீங்கன்றால் உங்களுடைய பயத்தை நாங்கள் தீர்ந்த ஒரு பாதுகாப்பான ஒரு சுப அழகான ஒரு வாழ்வாக இந்த வா இந்த பயத்தை நாங்கள் மாற்றி விடுவோம் என்று சொல்லக்கூடிய கருத்தை எல்லாம் இங்கே தெளிவுபடுத்துகிறான் நினைக்கிறேன் அனைவருக்கும் இருக்கும் எப்பொழுது மக்களுடைய அமல் அல்லாவின் பக்கமாக போய்சேருமோ கைகள் அல்லாவின் பக்கமாக உயர்த்த ஆரம்பிப்போமோ எப்பொழுது ஹராம் வாழ்க்கையில் ஹலாலை விட்டும் வாழ்க்கையில் ஹராத்தை விட்டும் எங்களை எங்களுக்கு ஆகமாக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட வருமானங்களிலும் தொழிலும் தொழிலும் உணவுப் பண்டங்களிலும் நாங்கள் எப்பொழுது எங்களை ஈடுபடுத்துவோமோ அன்புக்குரிய சகோதரர்களே அப்பொழுது அம்மா எதை வாக்களித்தானோ அதை நிச்சயமாக தருவான் வலயுபத் திடனாக நாம் அவர்களுக்கு மாற்றி விடுவோம் மாத்திக் கொடுப்போம் அவருடைய பயம் இல்லாத ஒரு வாழ்வை நாங்கள் அமைத்து கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய கருத்தை சொல்லிவிட்டு அல்லா சொல்கிறான் இவைகள் அனைத்தும் நடந்ததற்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அவர்கள் என்னை வணங்குவார்கள் நடப்பதற்கு முன்னாலும் வணங்க வேண்டும் நடந்ததற்கு பிறகும் அல்லாஹே வணங்க வேண்டும் லாய் ஸ்ரீ கூ நபி ஸ்ரீ ஆ எதை கொண்டும் எனக்கு அவர்கள் மாட்டார்கள் நாங்கள் இணை வைக்க மாட்டோம் நாங்கள் சுருக்கு செய்ய மாட்டோம் அல்லாவுக்கு நிகராக எதையும் கொண்டு போய் நிறுத்த மாட்டோம் அல்லாஹ் பிறருடைய உதவியை விட்டும் தேவையற்றவன் பிறருடைய பிறருடைய எந்த ஒரு எந்த ஒரு விடயத்தின் பக்கமாக அல்லாஹ் தேவையற்றவன் எதை கொண்டும் அவர்கள் எனக்கு இணை வைக்க மாட்டார்கள் இந்த தங்கீனுக்கு பிறகு தீனை அமுல்படுத்துவதற்குரிய சூழலை சுற்றுச்சூழலை சந்தர்ப்பத்தை நாங்கள் வாழக்கூடிய இந்த பூமியில் அல்லாஹ் சுஹானு எங்களுக்கு தருவான் நிச்சயமாக அல்லாஹ் விரும்பக்கூடிய எடுத்து நடப்பதற்குரிய சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி தருவான் அதே போன்று பயம் இல்லாத ஒரு அச்சம் தீர்ந்த ஒரு பயம் இல்லாத ஒரு அமைதியான சூழலையும் அல்லாஹ் சுல்ஹான உருவாக்கி தருவான் என்பதை வாக்களித்திருக்கிறான் எனவே நாம் அனைவரும் அல்லாஹுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வைத்த நிலையில் எங்களுடைய அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய அன்பையும் பெற்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பனாக